திருமுகம் ஒன்பது அமைதியின்மை சிவமயம் அன்பு அறிவு தயவு முதலிய நற்குணங்களில் சிறந்து எனது கண்மணி போன்று எனது இதயத்து இருக்கும் சிரஞ்சீவி இரத்தன முதலியார்க்கு சிவக்யானமும் தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக தாம் அனுப்பிய கடிதமும் பங்கியில் அனுப்பிய புத்தகங்களும் வந்து சேர்ந்தது சேர்ந்தது என்று அமைதி அமைதியின்மையில் கால நீட்டித்தது ஆதலின் அது குறித்து வேறு நினைக்க வேண்டாம் இவ்விடம் வருவதற்கு எவ்விதத்தாலும் தடையில்லாதிருந்தால் வரவேண்டும் அன்றி அலுவலால் காலத்தால் இடத்தால் வேறு வகையால் சிறிது சிறிது தடை நேரிடனும் தாம் இங்கு வரல் யான் அவசியம் தை மாசி பங்குனி இவைக்குள் அங்கு ஓர் காரியம் பற்றி வருவதாக நிச்சயித்திருக்கின்றேன் ஆகலில் தடையுண்டாயின் வருதல் தவிர்கன்றாயின் வருக இங்கனம் யானும் நாயக்கர் அவர்களும் மற்றவர்களும் க்ஷேமம் தமது சுபசரித்திரங்களும் திருவேங்கட முதலியார் சுபசரித்திரங்களும் அடிக்கடி வெளிப்படுத்துக வேணும் சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் கார்த்திகை இருபத்து ஆறு சிரஞ்சீவி இ ரத்தின முதலியார் அவர்களுக்கு